நிற்கின்ற அத்தனை அது நிச்சயம் எப்ப வருடாது அதே பெருசு வேலை இருக்க எந்த வேலையும் கிடையாது மனது வேலையை அப்படின்னு சொன்னதுனால இதே வேலையா இருக்கிறது செய்யலாம்னா அப்படி செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் செய்யலாம் இல்லைன்னா விவகார காலம் போன பிறகு ஓய்வு நேரத்தை செய்யலாம் ஆரம்பத்தில் ஒவ்வொரு அளவுக்கு தான் என்ன கிடைத்த உடனே நித்தியா வந்துருமா வராது சொல்லி சொல்லி தான் வரணும் கேட்டு கேட்டுதான் வரணும் படிச்சு படி வரணும் அதனால நித்தியாச சொல்றீங்க காணுமே நானும் படிக்கிறேன் வரலன்னா வராதுதான் காலப்போக்கில வரும் விஷயம் தெரிஞ்சுக்கிறது முதல்ல முயற்சி பண்ணி மூசுக்கிட்டாக்க பரோட்ச அளவுல உறுதி அப்புறம் அபரோட்சத்துக்கு அபியாசம் அதனால இந்த பிரபாக வேணாம் சொல்லக்கூடியதுல ஜாகரோக சுழிச்சேன்னு சொல்லக்கூடிய மூன்று அவசியங்களும் மாறி மாறி அதிகம் வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு அவசையிலிருந்து ஒரு அவசை மாறும்போது நமக்கு ஒரு மயக்கம் பிரபஞ்ச தாரையானது விவேரா எல்லாம் போய் போடுதான் ஒரே பிரபாக அனாதியில சில பதார்த்தங்கள்ல சத்தி பூஜை பற்றி உண்டு இதே ஜாக்கிர சில பதார்த்தங்கள் நித்தியார்த்த தோட்டம் உண்டு காணொலி ஜலம் சும் என்ன பான மாற்றம் தான் சத்தியமான கொண்டா மித்யாவது பொருள் மாற்றமும் கிடையாது அஞ்ஞானிக்கு அதே பொருள் தான் ஞானி அதே பொருள் தான் தோட்டத்தில் மாற்றம் எதுவுமே கிடையாது எதில் மாற்றம் பவனின் மாற்றம் ஆக பவனா மாற்றம் தவிர வேற எதுவும் சொல்றதில்லை பாவாத்வைதம் கிரியாத்வைதம் பாவாத்வைதம் குச்சர்தீத் கிரியாத்வைதம் பாவாத்வைதம் சதவாத்வைதம் குச்சர்தீத் அப்படிங்கிற ஆயிசங்க சொல்றதாக போட்ட கிரியில அத்தியனம் பார்க்கறது இல்ல பாவன அத்தியம் எல்லாம் சொப்பனையை மாற்றி மித்தியன் கொண்டு வரணும் அதை வச்சுக்கிட்டு இங்கே சத்தியம் பாவனையை போக்கி மித்தியன் வரணும் ஒரு வேலை இருக்கு இது பிராகாது அதனால அது தோற்றங்களுக்கு செய்யும் என்பதை சொல்லிவிடுகிறார் நூத்தி மூன்றாவது சித்தாந்தமோ வேணும் அவித்தம் தான் ஆகவே சுத்திரஜிதம் போல எந்த காலத்தில் யாதொரு பதார்த்தம் பிரதி ஆகின்றதோ அந்த காலத்தில் அதிர்ஷ்டான சேதனத்தின் ஆசிரிதமான அவித்தின் தமூகனக்கூறு கடாதி விடையுறவமாகவும் சத்துகுண கூரு ஞான ரூபமாகவும் பரிணமிக்கின்றன இவ்வாற்றால் ஜாக்கிர பதார்த்தங்களும் அவைகளின் ஞானங்களும் கூடவே உண்டாய் கூடவே நஷ்டமாக இது வேதாந்தத்தின் கூடமான சித்தாந்தமாக கூடமான ரகசியம் ரகசியமான முடிவு ஆகலின் ஜாக்கிர மற்ற ஜாக்கிரத்தில் உண்டாமென்று கூடாது ஜாகர பதார்த்தம் இருக்குறது பொருந்தாது ஆனா இந்த பாவனை வரதன்னா தீவிர விசாரம் பண்ணணும் சாதாரணம் வந்துருது இல்லை என்ன ஒரே முடிவை சொல்றது பிரம்மம் விவரத்தபட்சம் அவித்தை பரமபட்சம் பிரம்மத்தின் விவரத்தமும் மாயின் பரிணாமம் அல்லது அவித்தின் பரிணாமம் தான் பிரபஞ்சம் சொப்பனம் போலதான் அதான் சொப்பனத்தில் அதாவது உறுத்தில சத்து குணக்கூறு ஞானாக சொல்லப்பட்டது அது போல சொன பதார்த்தம் முடிச்சு அப்படித்தான் அதே போல ஜாக அதே அஜானம் தான் இங்க இருக்கு அந்த அழிச்சிதான் இருக்கு அது விருத்திகளாக பரிணாம அடைகின்றன அது விருத்தி அடையும் போது இந்த விஷயங்கள் அதனுடைய தமோகனு கூறாக பரிணாம அடையுது அது அனுசாரமாக ஞானாகாரணாம சட்ட குணம் இதுதான் முக்கியம் இதுல ரெண்டு சட்டதான் அங்கீகாரம் மூன்று சட்டம் கிடையாது சரீரம் பிறந்தது அந்த காலம் இருக்கு அந்த காலத்துல இருந்து வெளியே ஒரு பிரச்சனை தோட்டம் உற்பத்தி ஆச்சு ஆச்சு தோட்டல தோட்டல மீண்டும் போச்சு மீண்டும் தோட்டதா மீண்டும் உற்பத்தி ஆச்சு என்னையாது காலிலிருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கால தொடர்ந்து தொடர் விறுத்தின்னு அர்த்தம் தொடர் விறுத்தி இருக்கு ஆத்துல தண்ணி காலையில பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படியே இருக்கு தொடர்ந்து காலையில காலையில புது தண்ணி வந்துட்டே இருக்கு நமக்கு என்ன மட்டும் குறையாததுனால அப்படியே இருக்குன்னு சொல்றேன் தண்ணி குறைஞ்சி போச்ச அப்படிங்குறோம் அப்ப கூட குறைஞ்சி போய் சொல்ல அது புது தண்ணி வந்ததுனாலதான் குறைஞ்சது குறைவா அது வந்தது குறைஞ்சது இந்த முன்னப்பா தண்ணி போயிடுச்சுன்னு என்ன போடுறது விசாரிட்டு இத கிடைக்கும் அப்படி அவித்தை என்ன பண்ணுது சரீரத்தை சரீரபான உண்டாக்குது அப்ப சரீரத்தை விவரம் உண்டாக்குது பிறகு அது அந்த விருத்தி நஷ்டப்படுதுன்னா சரீரம் போயிச்சு விவரம் எல்லாம் போச்சு இது இங்க கேள்வி சனிக்க விஞ்ஞானம் ஆகுது மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கேள்வி வரலாம் அவங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் விபத்தி அது போகுது என்ன அவன் சொல்றது என்னன்னா புத்தியிலிருந்து போகுதுங்கிறான் புத்தி ஆத்மா இல்லை சேதனம் சேதன ஆதாரமாக கொண்டு அவித்தை பரணாமடைந்தான் அதனால இங்க உடன்பாடு இல்லை சேதன சம்பந்தம் இருக்காருனாக்க எதுவா நடக்காது மாயின் அவித்தின் பரணாமல் சேத சம்பந்தத்தினாலதான் எப்படி மின்சார சம்பந்தம் இருக்கிறதுனால பல விதமாக பண்றாங்க மின்சார சம்பந்தம் இல்லைன்னா பல் தெரியாது காசாடு போகாது மிஷின் ஓடாது அப்புறம் எத்தனையோ தொழிற்சாலைகளில் தொழில்நுட்பம் நடக்காது மின்சார சம்பந்தம் ஒன்று தான் அப்புறம் உபாதிகள் எத்தனையோ எத்தனையோ விதமான செயல்களுக்கு மின்சார சம்பந்தம் மின்சார சம்பந்தம் இல்லாமல் இந்த உபாதிகள் எத்தனையோ செயல்பட அவன் சொல்றான் புத்தியை ஜடம் தான் அது உற்பத்தி ஆக என்ன எப்படி வரும் அது ஆத்மாங்கனம் பொருத்தஞானத்திற்கு தொடர்பு இல்லை தொடர்பு அத்தர்த்தியம் உண்டு இதெல்லாம் வேறு முடிஞ்ச நிலையா கூட சான்ணியம் வந்துருது இல்லை தெரிஞ்சுக்கணும் சொல்றோம் வீட்டு நாளாக பிரசங்கம் சொப்பளத்தின்றி இழித்த பொருட்களுக்கு பூர்வம் யாதொரு பதார்த்தம் இருந்ததோ அதுவே இந்த பதார்த்தம் என்று இவ்வாறு பிரச்சினை உண்டாகின்றது ஆதரவு ஜாகர பதார்த்தங்கள் ஞான சமகாலத்தில் உற்பத்தி நாசம் உடையன அல்ல ஞானத்திற்கு முன்னே உள்ளன என்பது எல்லாரும் முடிவு இது என்ன அவை முடிவு அது ஒரு பாவனை தான் அந்த முடிவு ஒரு பாவனை தான் வேற கிடையாது அது இல்லைன்னு நினைச்சா ஒரு பாவனை தான் ஆனா இல்லன்னு நினைக்கிற பானம் வரதில்லை ஞான நாசத்தின் பின்னரும் உள்ளன எனத் தோற்றினும் சொப்பனத்தில் தற்காலத்தில் உண்டான பருவதம் சமுதிரம் முதலியவற்றில் நான் ஜெனித்தற்கு முன்னேய உண்டாயினவென்று வேறுகால சிலத்துவ பிராந்தி உண்டாகின்றது ஆதலும் எவ்வளவத்தையினால் மித்தையாகிய பருவதம் சமுதிரம் முதலியவை உண்டாகினவோ அவ்வத்தையினால் ஞானமும் அன்விச்சிகமாக எப்படி உண்டாகின்றனவோ அப்படி ஜாக்கிர பதார்த்தங்களிடத்தும் அநேக கால ஸ்திரத்தன்மை அவித்தியின் வெளியால் மித்தையாக பதார்த்தங்களோடு கூடவே உண்டாய் தோட்டரவாகின்றது அப்படிங்கறதே சித்தாந்தம் சொப்பன பதார்த்தங்கள் சாட்சாத் அவித்தின் பரிணாமம் தான் சொப்பனத்தில் ஜாக்கிரத்துக்கு வர்றதுக்கு முதல்ல சொப்பன காலங்களில் பார்க்கிறோம் பார்த்த பிறகு அங்கேதான் நடக்குது அதுதான் என்ன சொல்லுது இந்த ஊராட்சி கட்ட மலை இருக்கு இது முன்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமில்ல நல்லா செஞ்சிட்டாங்கப்பா நான் கூட இது பார்த்தேன் அப்படி சொப்பனத்தில் விவகாரம் பண்றோம் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்ன ஒன்று மில்லாங்கிறது பத்து வருஷம் சொப்பன நடந்தது அது பானு இருக்கா இல்லையா அப்புறம் எங்க அண்ணன் எனக்கு முந்தி பிறந்தவன் நான் பிந்தி பறந்த பத்து வருஷத்துக்கு பின்னால் பிறந்தேன் அப்படி ஒரு பான நடக்குது பத்து வருஷத்துக்கு முந்தி பிறந்ததும் பத்து வருஷம் பிந்தி பிறந்ததும் அங்கே சொப்பனத்தில் விருத்தீர் பவனையே அங்கே பத்து வருஷமும் இருபது எங்கே இருந்தது கிடையாது அதே போல எல்லா பார்த்துக்க வேண்டியிருந்தேன் இந்த எங்கள் தாத்தா வந்து நூறு வருஷம் இருந்தாங்களாம் இப்போதான் போன வருஷம் தான் போனார் அவர் நூறு வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க காலையில் இருக்க முடியுமா முடியாதப்பா அப்படிங்கிறோம் ஒரு நூறு வருஷம் அங்கே நடந்ததா அப்படி ஒரு பாவனை அந்த பாவனை அங்கே உண்டாகுது ஆனால் அதே போல இங்கே உண்டாவுங்கிறது சொல்லு அப்படி போல இங்கே உண்டாவதுப்போ விசாரம் பண்ணும்போது அது எப்படி ஜாகிரத்தை வந்த பிறகுதா அது நித்திய நிச்சயம் இல்லையா சொப்பன காலத்தில் நிச்சயம் நிச்சயிக்கிறது இல்லை அதே போல் இங்கே இருக்கின்ற இந்த பாவனையும் நித்திய நிச்சயம் எப்போ பிரம்மஜாக்கிரத்தை வச்சிக்கலாம் பிரம்மஜாகரணம்னா விசாரம் செஞ்சு தீவிரமாக செஞ்ச பிறகு அது நல்ல ஜடமாகும் சித்தியம் சத்தியம்ங்கிற புத்தி போய் நித்தியம் நித்தியம் வந்துடும் அப்போ அதான் பிரம்ம ஜாகரன் பேர் அதனால வேதாந்தத்தில் எல்லாமே அவித்தின் பரிணாமம் தான் எப்போ விழித்து தோற்றது அப்போ தோற்றம் உண்டு அப்போ விவசாயங்களுக்கு தோற்றம் அது விஷயம் ஞானமும் உண்டாகும் அது சொப்பனம் போல அதிக கால தாட்டி திரத்தன்மை உண்டு அற்பகால திரைத்தன்மை உண்டு அதே போல உண்டு ஜாகரத்தில் இருக்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் சொப்பத ஒத்துக்கிறது இல்லை ஏவது விசாரமில்லை விசாரத்தினால அஞ்சும் ஒத்துக்கிறோம் ஜாதகம் அந்த பொருள் அதே போல விசாரதிஷ்டிக்கு நீண்டகாலம் பாவனையும் ஜாதகத்தை உண்டு குடியிருந்தால பாவனையும் உண்டு என்ன ஒரு பாவனை தான் இதெல்லாம் ஒரு விசாரத்தினால தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இன்னும் ஒரு கேள்விதான் சொல்லிக்கோங்க அது கற்பிதந்தான் ஒரு காலத்திற்கு போயிருக்கும் சம காலத்துல தான் தோற்றம் வழிய காலத்து கிடையாது அப்போ இந்த உலகமானது தோன்றி பல கோடி வருஷமாச்சு அப்படிங்கிறாங்களே அப்படினா பல கோடி வருஷம் பிறந்து நூறு வருஷம் ஆகுது அப்படிங்கிறேன் நூறு வருஷம் சொன்னதில் இப்படிபான படைக்கிறதுனா எப்படி படைக்கிறதுங்கிறது பாவனை தான் அது என்ன பானதான் அதனால ஆத்மா என்று காலாதிதன் காலம் இல்லை ஒன்றும் அந்த வசம் பண்ண பிறகு இந்த தோற்றா மாத்திர உள்ள எப்படி பழச்சா என்ன எப்படி போனா என்ன மாற்றம் தான் ஏதாலும் என்ன வித்திரை உணர்ந்த பின் நிற்கின்ற கனாவை போல அச்சனையும் போய் தானே அழுதுனானேன்னு வரும் அதனால இந்த ஒரு அடிப்படை கொள்கையை முதல்ல மனசுக்கணும் அப்படிங்கிறது கருத்து அதுக்கு வெளி பயில் சொல்லாருப்போ ஜாக்கிர பதார்த்தங்கள் எடுத்தும் அநேக காலத்திரத்தன்மை அவித்தின் வழியால் மித்தையாக பதார்த்தங்களோடு போடவே உண்டாய் தோற்றவாகின்றது சபன பதார்த்தங்கள் சாட்சா அவித்தையும் பரிணாமம் நேரே அவித்தின் பரிணாமதார்த்தங்கள் அப்படியே சாட்சியின் சாட்சாத் அவித்தின் பரிணாமேல் ஆகாஷாதி கிரமத்தால் பஞ்சபோதனை உற்பத்தியும் பஞ்சீகரணமும் பஞ்சீகரணத்தால் பிரம்மாண்டத்தின் உற்பத்தியும் சூரியில் கூறியிருப்பது அசங்கதமும் சொல்லிருக்கில்ல கிரமமாக கிரம சிக்ஷன் பேர் ஆகலால் ஈஸ்வர சிருட்டியாகிய ஜாகர உபாதானங்களின் பரிணாமங்களாம் சாட்சாத் அவித்தின் கிர திருட்டி ஆரம்பிச்சு நடந்து நீ குறுக்க வந்து சொப்பனத்தில் சகல பதார்த்தங்களும் அவித்தங்களாம் அவைகளுக்கு அவித்தே ஒன்றிய உபாதானம் ஆதலின் அப்பதார்த்தங்களுக்கும் அவற்றின் ஞானங்களுக்கும் ஒரே அவித்தினால் ஒரே கடவுள் பொருந்தும் நீ சொல்றது அங்க வச்சுக்கலாம் இங்க முடியாது ஜாகர வெவ்வேறு காரணங்களால் உற்பத்தி ஆகின்றன காரியத்திற்கு முன்னே காரணம் காரணத்திற்கு காரியம் லயம் ஆனாலே ஆதலால் கடத்தல் உற்பத்திக்கு முன்னும் கடல் நாசத்திற்கு பின்னும் மண் உள்ளது மண் இருக்க இல்லையா கடல் உற்பத்தி முன்னாலே பின்னா இல்லையா இவ்வாறு சில பதார்த்தங்கள் அற்பகால சிரமாயும் சில அதிகால சிரமாயும் காரிய காரணமாகி உள்ளன சொப்பன பதார்த்தங்கள் அப்படி இல்லையே எனினது கூடாது சொப்பனத்தில் அப்படி கொஞ்சம் வந்து போயிடுது அப்படி இங்கே வந்தவர்களான முடிவு பண்ணுற மாதிரி அங்கே கிடையாது அங்கே கொஞ்சம் வந்து போயின்னு சொல்கிறோமா அங்கே துக்கப்படணும் ஐயோ புலி வந்துருச்சு கரண்ட்டு வந்துருச்சு பேய் பிடிச்சிக்கிட்டு இருக்குது இப்படிலாம் வரங்கண்ணாங்க வரலாம் வாசனை பிரகாரம் பஸ்ஸில் போகிற மாதிரி வரும் ரெயிலில் போகிற மாதிரி வரும் டிக்கெட் கிடைக்கிறேன்னு துக்கம் கூட வரலாம் அங்கெல்லாம் சொப்பனத்தில் வரலாம் ரயில் போயிடுச்சே என்ன பண்றது திகில் கூட அடிக்கிறோம் அடிக்கும் அப்படி பல்வேறு காரணங்களாலும் கூட வந்து திகில் அடிக்குது ஜாகரகத்தை அட திபில் அடிச்சு சொல்லு அடிக்குது அதனால விசாரம் இல்லாதனால ஜாகர பதார்த்தங்கள் சாச்சார அகத்தியம் பண்ண ஒத்துக்கலாம் சொப்பன பதார்த்தங்கள் ஒத்துக்கலாம் ஜாகர பதார்த்து இப்படி ஒத்துக்கிறது கேள்வி காரியாரணத்தன்மை தோட்டுனேன் ஒருவனுக்கு எனது பசு கண்டிருந்தது அல்லது எனது சிறியை பிரசவித்தால் என் இவ்வாறான உண்டாகில் அங்கே பசு இடத்தும் சிறிய இடத்தும் காரணத்தன்மையின் தோட்டரவும் வேறு கால சேரத்தன்மையின் தோட்டரவும் உண்டாகின்றன இது இப்படி சொப்பன வருதுன்னு வச்சுக்கிட்டாக்க அப்போ அதிக காலத்தோட்டம் இருக்கதாலும் செய்யுது ஆனா அங்கே சொப்பன பத்து வருஷம் பாய்ச்சி தான் அங்கேயும் அந்த பாரம் உண்டாகுது அதிக காலம் என் மனைவிக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லப்பா இப்போதான் பறந்துருக்கு அப்படிங்கிறான் பத்து வருஷமா இல்லா குழந்தை பறந்து போச்சேன் அப்படி பாரம் வருதா இல்லையா அதே போல பத்து வருஷம் நான் வாடகை விட்டு இருந்தேன் இப்பதான் புது வீடு கட்டிக்கிட்டு போயிட்டேன்பான் அப்படிங்க அப்ப என்னாச்சு அதிகாலன்மையும் குறைந்த கால சிறமையும் தோற்றம் உண்டாகின்றன கண்ணினத்தும் புத்தனிடத்தும் காரியத்தன்மையும் அற்பகால சிறத்தன்மையும் தோற்றமாக காலகாரி பாவம் இருக்கு தாய் காரணம் செய்காரியம் நடக்குதா இல்லையா கன்று காரியம் பசு காரணமா இருக்கு இப்படி காரணக்காரி பாசனமே உண்டு அற்பகால சிலத்தன்மையின் தோற்றமாக முழுதும் சமகாலமும் சமகாலம் தான் ஒரு விருத்தியில் இருக்கிற உற்பத்தியாக ஒன்று ஒன்றிற்கு காரணமாக இல்லை பசு கன்று ஸ்ரீ முதலியவற்றிற்கு உபாதானம் அதான் முதல் காரணம் இங்கே சொல்றோம் அந்த குழந்தைக்கு தாய்தான் உபாதான காரணமாக கட்டிக்கு மனித உபாதனை காரணம் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்தி அவிச்சி உபாதனை காணும் இதுபோல ஜாக்கிரத்திலும் சில பதார்த்தங்கள் அதிக கால தாயும் என்ன இருப்பதாக அழகம் காலரூபமாகவும் சில பதார்த்தங்கள் அற்பகால தாயும் காரியரூபமாயும் சொப்பனம் போல தோன்றமாகின்றன ஒன்று ஒன்றருக்கு காரியகாலமாக இல்லை பின்னையோ சாட்சா தவித்தையும் காரியமாம் காரணம் இதெல்லாம் காரியங்கள் தான் இருக்கு அதிக காலமாகவும் இருக்கு சொப்பனத்திலேயே அதே போல ஜாதகம் இருக்கு அதிர்நகரத்தில இந்த தியாக பிரசங்கம் இப்ப இதுவரைக்கும் சொல்லி வந்ததை முடிக்கிறார் விருத்தி இது சகரீதியில் சொல்லப்பட்டது கிரமசீட்டியில் இருந்து திட்டு சீட்டிக்கு கொண்டு போறது ஆனால் திட்டு சீட்டுவாதம் பிடிபடாது அதுக்கு படிபாகம் அதிகமாக வேணும் வந்துட அதெல்லாம் தேவையில்ல சாஸ்திரங்களை வற்புறுத்தது இல்லாத எந்த சாஸ்திரங்களும் சொல்லிட்டு போறதை வழி வற்புறுத்ததில்லை கிரமசீட்டி தான் இது ஒரு வழியாமைத்த வேறா சொல்வர் அப்படின்னு அதில் ஒருவேள் முடிச்சுடுவாங்க அப்படி வாசிட்டத்தில் மட்டும் இடையிடையே அந்த கதைகளில் கொண்டு போய் தீட்சாவத்தை புகுத்தார் அது கூட தெளிவாக புகுத்தலை அங்கே கூட ஓரளவுக்கு தான் போகுது நாம சொல்லக்கூடிய அந்த கதைகளை நாங்காங்கு தீட்சாவத்தை புகுத்தனாலும் கூட அது ஒரு மிக தெளிவாக இல்லை ஓரளவுக்கு தான் இருக்குது அதன் பிறகு விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்கணும்னுடைய அது போல மாயிடாது பிடிப்படும் சொன்னா அந்த காரணம் சுத்தம் அடைகிறது மூன்றாவது மீல தவம் பண்ணுறதுதான் பிடிப்ப தவ வாழ்க்கை எப்போதுமே தவம் பண்ணா என்ன அழுத்தம் திடப்படுத்துறதுதான் தவம் ஒரு பாட்டு மரணம் பண்ற மாதிரி ஒரு முறை படிச்சா எடுத்து வர்றதில்லை பல முறை படிச்சா வர்றதில்லை இப்போ திருப்பி சொன்னால் திடமாயிருது இல்லை அப்படி போல் பலமுறை படித்து படித்து அர்த்தத்தை தாரணம் பண்ணி பண்ணி வந்தால் அந்த விஷயம் மனசில் தங்குது அப்படி போல் இந்த விஷயமும் கிழமசீட்டின் மூலமாக ஆத்மானாத்மா பாகுபாடு தெரிஞ்சு அதை பலமுறை சிந்தனை பண்ணி பண்ணி மனசில் தரித்தாக்கா இது விஷயம் புளி புரியும் அப்போ அது மனசு சம்மதிக்கும் இப்போ மனசை ஏற்றுக்காது இப்போ எதுக்கு சொல்ல வேணா இடையிடையே இப்படி இருக்குன்னு காட்டிட்டு போகிறது தான் அதுக்காக தான் முடிந்த நிலை அதுதான் என்று சாஸ்திரங்களில் காஷ்டாங்க ஆனால் வற்புறுத்தது இல்லை வற்புறுத்தனாக புரியாது அதனால வற்புறுத்தது இல்லை விஷயம் இருக்கு நீ பிடிபடாது அந்த கண்ணு சுத்தம் பட்டாது மந்த அதிகாரிகளுக்கு அந்த அது மேல்நிலையில் உள்ள தீவிர அதிகாரி இருந்தாலும் கூட விசாரம் தீவிரம் பண்ணாதான் முடியும் முடியாது அது இப்போது இது நம்ம திருச்சா பண்ணிட்டோம்னா குழப்பம் உண்டாகும் ரெண்டு கண்டாங்களே வந்துடும் என்ன இடையே சொல்றார் அப்படின்னாலும் அதனால உழவு தெரிஞ்சிட்டா போறோம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போறோம் அவ்வளோதான் கிரும பிரதானம் கிரும சீட்டா திருச்சி வரும் உண்டு எப்படின்னு சொன்னால் ஜாக்கிராவத்தை ஈஸ்வரன் திருச்சி திருச்சி இருந்தான் அவருக்கு இது கற்பனை நமக்கு சொப்பனா திருச்சி இருந்தான் அப்ப என்ன செய்வதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது சொன்னால் சொப்பனம் போலமென்றே துணிந்தவன் ஞானி ஆவான்னு சொல்றதுனால சொப்பனத்தை விசாரம் பண்ற காரணத்தினாலும் திருட்டி ஜாக்கிரவாசை நித்திய நிச்சயிக்கணும் அப்படி நிச்சயம் பண்ணும்போது ஈஸ்வர சங்கல்பம் ஜீவ சங்கல்பம் ஒன்னா போகுது அதை ஜீவனத்தில் நினைப்பார் அவருக்கு அவன திருஷ்டிக்கு மித்தை அதே அபியாசியம் மித்திய அபியாசம் மண்ணு தண்ணி திடமாக்கின்னு சொன்னால் ஜீவன் முத்த நிலையில் நாலாம் மணி நிலையில மித்தியா போது அது ஈஸ்வர சீட்டியும் இந்த ஜீவ சிருட்டியும் ஒன்று ஆகி ஜீவன் முத்திரிலை அந்த அளவுக்கு திரும்ப வீட்டு பயன்படும் அப்புறம் வீட்டு சீட்டுவாதான் அதுக்கு மேலே ஞானிக்கு விளங்கம் அவருக்கு விளங்கம் அது மந்த அதிகாரிகளுக்கு விளங்கும் அது தீவச கூட தீவிரமாக விசாரம் பண்ணால் தான் அது அபியாசம் பண்ணாதான் முடியும் விசாரணத்திலேயே கொடுங்க வந்துறதில்லை இது ஒரு சித்தாந்த பட்சம் மிக கடினமானதுதான் இந்த அக்கரவ சீட்டி இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும் எப்படி சொப்பனம் ஜீவர்களுக்கு விசாரம் பண்ணும் போது தீர்சிட்டு வருமானது ஏன்னா சொப்பனத்தில பதார்த்தங்கள் எப்ப ஞானம் உண்டாது அப்பதான் பதார்த்தங்கள் அ சரி இப்ப ஜல்லாங்கிறோமோ அப்படி போலயம் போதும் சீட்டின் போதும் அதுக்கு மேல பண் வேண்டாம் அடுத்த வரப்பது கொ சிரது அத்யத்தை போதித்தர் பொருட்டேன் வேற அபிப்பிராயம் கொண்டு கொண்டது சகல பதார்த்தங்களும் பரமான்மாவை இன்றும் உண்டாயிருக்கின்றன வகல அதன் விவரத்தமாம் யாது யாதென்ற விவர்த்தமோ அது அதனது சொருமே யாதலால் சகல நாமரூபங்களும் பிரமத்தின் வேறல்ல பிரமே என்னும் பொருளை உணர்த்துதர் பொருட்டு தீட்டிப் பூற்றி பழுதியில் பாம்பு தோட்டிச்சான்னு சொன்னால் அது பாம்பு பழுதைக்கு அண்ணியும் கிடையாது ஒட்டிட்டு இருக்கா ஒட்டல விவரத்தபாதம் அது நேரத்தில் ஒட்டாமையே தோற்றுறது அவ்வளவுதான் கட்டையில கல்வன் தோற்றாள்னா கட்டைக்கு வேறு கல்வன் வேறு மித்தை தான் மித்தியா சொர்வம் கட்டை ஆதாரமாக தான் இருக்க வழி அதை தனித்து இருக்கிறது இல்லை அவ இருக்கிறதுனால கட்டையில கல்வனங்கிறது அந்த உபச்சாரத்துக்காக அது கட்டையே தான் கல்வன் அப்படி சொருவமா சொல்றது எப்படி ஆகும் சொர்வம் ஆகுமா பிரம்மத்தின் நித்திய பூர்வம்னா வழியா இந்த மித்தியா பிறகு சொல்லுவம் இருந்தாலும் பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆதாரமாக கொண்டுதான் தெரியுது விவகாரம் நடக்குது அதனால் அதனுடைய வடிவம் சொல்லுறது உயர் சோபாதான ஒன்னா தன் தன்மை கெடாமலேயே வெற்றி பெருமை தோற்றுமது அதுதான் உபாதியு சொன்னா ஒரு சொரூபத்தில் பிரவேசியாமல் வேறுபடுத்தி காட்டும் இது ரெண்டும் ஒன்று தான் பிரம்மத்தை நோக்கும் சொல்றது மாயை உபாதி அதை அஞ்ஞானத்தை நோக்கும் போது அல்லது அழுத்தி சொல்றது அவ்வளோ இது மனசுல தெரிஞ்சு போயிடுச்சுன்னாக்கா சொல்லு உபச்சாரம் தெரிஞ்சு போய் சொல்றேன் சா நம்ம சட்டை போட்டுருக்கோம் சட்டைக்கு அன்னியமா நம்ம உடம்பு இருக்க அப்போ சட்டை நாம இல்ல என்ன பண்றோம் எங்கேயா போன சட்டை கூட வருதா பிரிஞ்சுக்க போகுதா சட்டை பாரு கையால் இருக்கு இல்ல சுட்டெல்லாம் கை இருக்கு கழுத்து இருக்கு இருக்கா இல்லையா அப்போ போகும்போது சொல்லிக்கிட்டே போறோம் சட்டை வருது நானும் சொல்லிட்டே போறேன் சட்டைக்கார இருக்க போட்டாக்க சட்டையை வருது ஆளு வருது பிரிக்க முடியாது விவகாரத்தை சிரிக்க முடியாது அப்ப வாசமா கேட்டாது வாச உபாதிதான் சரீரம் விவரத்தம் சட்டைய உபாதி என்ன செய்யுது உடம்பு உடம்புல ஒட்டாவே உடம்பு சட்டத்தைய சட்டையோட ஐக்கியமாக இருக்குமாரி சொல்லு சட்டை சொமா உபசாரம் சொல்லா இருக்கே உனக்கு உடம்பு உடம்பு நோக்கும் போது சட்டை சட்டை நோக்கியா சகல பதார்த்தங்களும் பரமான்மாவை என்றும் உண்டாயிருக்கின்ற அகலான் அது நிவர்த்தமாம் யாது யாது என்று நிவர்த்தமோ அது சகல நாமரூபங்களும் ஆதாரமாக விளங்கு விரவமே என்னும் பொருளை உணர்த்துவதற்கொருட்டு சிருட்டி கூறிற்று கிரமமாக சிருட்டி கூறினது தூளதிஷ்டி உடையவருக்கு விபரீத கிரமமாக நிமித்தம் அதாவது சிருட்டி உற்பத்தி ஆச்சு அப்படியே ஓடிக்கிட்டு வர்றது ஆகாசிலிருந்து ஒடுக்கும்போது அப்படி போகும்போது முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது அதற்கும் அத்வைத ஞானிலே பிரயோஜனம் இதனால் கிரமமாக கூறுவதிலும் அபிப்பிராயம் இல்லை ஆனால் சாஸ்திரத்தை குறைவது என்ன கிரம அவைகளுக்கு பூர்வோத்திர பாவமும் அவித்தியால் பண்ணப்பட்ட சொப்பனம் போலும் மித்தியாக தோற்றவாகின்றன சகல பதார்த்தங்களும் சாட்சா அவித்தையும் காரியமா சுற்றி ரத்தம் போலும் சொப்பனம் போலும் அவித்தியாவிற்கு உபகிதமான சாட்சியினால் அவர்கள் பிரகாசிக்கின்றன ஆதரவு சகல பதார்த்தங்களும் சாட்சி பாசியங்களும் இதுதான் சித்தாந்தம் சொப்பனம் போல்தான் சொப்பன சிட்டாந்தம் எல்லாம் விளக்கிட்டமுன்னா ஓரளவுக்கு இது விளங்கும் ஆனால் திட்டத்திட்டாந்து எப்படி சொப்பனா படித்தோம் முன்பேரா தான் படித்தோம் சொப்பனத்தில் ஒரு பெண் குழந்தை பார்க்குற குழந்தைக்கு காரணமாக பெண் இருக்குது காரணம் மாதிரி குழந்தை அந்த பெண்ணுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க நீண்டுது வெளிவந்த பிறகு அங்க அம்மாவும் காரணம் மகளும் காணும் தாத்தாவும் காணும் காரணமாக இவ்வளவு நடக்குதுங்க ஒரு நிச்சயம் அவ்வளவுதான் என்ன லாபம் வரமும் செத்தே பிரபஞ்சம் மித்தே இதுதான் லாபம் அந்த விஷயம் வரும் அது போராது எப்போ வரும் மனபரிபாகம் எப்போ தீரும்போது அப்பதான் வரும்போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நியமங்கள் பொய் என்ன வியாபாரம் செல்லாமல் வரும் தேசமும் பொய் காலங்களும் பொய் நியமங்களும் பொய் அப்படிங்கறதுனால சொப்பனத்தில் எப்படி இவ்வளவு விவகாரங்களும் ஒரு அவித்தையினுடைய காரியங்களா இருக்கோ அவித்தான் காரணம் இது காரியங்கள் அதுக்கு சாட்சி பாட்சியம் சாட்சி பிரகாசம் கொடுக்குது அதே இந்த உலகத்துல பிரம்ம்தான் அவித்தை தான் இவ்வளவு செய்கின்றன காலகாலமாக கற்பிதம் தான் அப்படிங்கிற நிச்சயம் வருமையானால் ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஆனாலும் அது இப்போ விலக்கிட்டு இருந்த அது குழப்பந்தான் உண்டாகும் போதும் இந்த விளக்கு போட்டோம் மான அவித்தையின் பமாமங்கள் ஒரே காலத்தில் உண்டாய் கூடவே நஷ்டமாகின்றன சித்தாந்தம் இப்படிபடாது அதனால் எப்போது பதார்த்த ஞானம் உண்டாகின்றதோ அப்போதே ஞானத்திற்கு விசைய பதார்த்தமும் உண்டாகின்றது அந்நிய காலத்தில் உண்டாகவில்லை இதுவே வீட்டில் சீட்டின் வாதம் என்பரும் கிரமசீட்டியில விஷயம் முன்னளவு உண்டு அதன்பிறகு நம்ம பார்க்கப்படும் போது விஷய அடைந்து விஷய ஞானம் உண்டாது இப்படி இந்த திட்டு திட்டு வாரத்தில் ஞானம்தான் முந்தி வரும் ஞான அனுசாரம் தான் சிரிட்டு விஷயம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுங்க ஒரு சித்திரகாரன் சித்திரகாரன் என்ன பண்றான்னா சித்திர ஒரு கோயில் போல எழுதுன்னு பண்றான் முதல்ல சங்கல்பம் அதான் ஞானம் எழுதணும்னு ஞானம் பண்ணம் வந்தது அவனுக்கு அப்புறம் மனசு இல்ல ஒரு கோவில் உற்பத்தி பண்ணிக்கணும் அவன் இப்படி இப்படி இருக்கணும் அது கதவி இப்படி இருக்கணும் வாசக படிக்கணும் கோபுரம் பிடிக்கணும் கல்ல பண்ணிக்கணும் பண்ண அப்ப என்னாச்சு முதல்ல ஞானம் ஞானாசாரமான விஷயம் மனசுலயே இருக்கு மனசுலயே விஷயமான பிறகு வெளியில எழுத அப்புறம் தான் ஆரம்பிக்கிறான் வெளியில எழுத ஆரம்பிக்கும் போது எழுதுறான் அப்புறம் பார்க்கறான் அடே நாம நினைச்சது வேற மாறுதலா போச்சு சரியில்லை திருத்தம் பண்ணுவோம் திருத்தம் பண்றான் எங்க உள்ள கோயிலுக்கு வித்தியாசம் தெரியுது விஷயம் இந்த விஷயம் விஷயம் ஞானம் இருக்கு விஷய விஷயம் அதுக்கு அங்க வெளியில உள்ள கோயில் அமைப்பும் அதனுடைய ஞானமும் வித்தியாசம் தெரியுது அவனுக்கு அப்ப திருத்தம் பண்றான் திருத்தம் பண்ண பிறகு சரியா போச்சு இப்பதான்பா நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு அப்படி திருப்தி அணுகிறான் அப்ப என்ன அர்த்தம் உள்ளேயே இருக்கிற ஞானம் ஞானான்னு சொன்ன விஷயம் அதே வெளியிலும் அந்த ஞானானுசாரம் விஷயத்தை உற்பத்தி பண்றான் பண்ண பிறகு அப்புறம் விஷயானுசாரமும் கட்டும் போது இது சரியில்லைன்னு அந்த விஷயம் இல்லை சரியா பண்ண பிறகு அந்த விஷயம் சரியா இருக்குன்னு ஞானம் உண்டாது திருப்தி இப்ப ரெண்டு இருக்குது இல்ல ஒண்ணு ஞானுசார விஷயம் விஷயானுசாரம் இருக்கு இல்லையா இந்த விஷயத்து உதாரணத்துல இதே மாதிரி திட்டம் போடுறான் அப்ப என்ன ஆச்சு அந்த விஷயானுசாரமா ஞானம் இங்க வந்த பிறகு இந்த ஞானுசாரம் விஷயம் அங்கே தேவைப்படுது அப்படி உண்டு இந்த ரெண்டு மூலம் உண்டு சொல்றேன் ஆனாலும் பிரிச்சு பார்க்கறதுக்கு அதனால் எப்போது பதார்த்த ஞானம் உண்டாகின்றதோ அப்போதே ஞானத்திற்கு விஷயமா விஷய பதார்த்தம் அந்நிய காலத்தில் உண்டாகவில்லை இதே தீட்டி சிட்டி வாதம் என்பார் இது ஞானுசார விஷயம் கிரம சீட்டி விஷயானுசார ஞானம் அப்படின்னு மகாலத்தில் சொல்றாரு எல்லா பார்த்து பார்த்துக்கோங்க உபரி சீட்டின்னு சொல்றாரு இந்த பட்சத்தில் பதார்த்தங்களின் அந்நாசத்தை இல்லை ஞாசிதான் உண்டு அத்தவாதத்தில் சித்தாந்த பட்சம் அதாவது ஞாசத்தை அந்நாசத்தை காணப்படா சத்தை அந்நாசத்தை காணும் சக்தி ஞாசத்தை இப்ப நமக்கு எப்படி இருக்கு கிரமசேட்டில நமக்கு முந்தி இருந்தாலும் கூட இந்த உலகம் எல்லாம் வீடு வாசல இருக்கு ஊர்ல இருக்காங்க வேலையூர் இருக்காங்க உண்டு கிரமசேட்டில சரி திடீர் இதா இருக்க வழியா அந்நாசத்தை இல்ல எப்ப தோடுறது அப்பதான் உற்பத்தி இப்ப இருக்குல்ல உடனே ஆயிடுச்சு அந்த வெளியில இருக்காது வெளியில வீடு இருக்கு மனைவியாச்சு ஆசைக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அதனாலதான் வேண்டாம் சொல்லுங்க மூலமா தான் அவற்றையும் விருத்தி உண்டாக்குது அவற்றி உண்டாங்கன்னா அவற்றையேதான் இந்த எல்லா விஷயங்களும் விஞ்ஞானத்த அது சத்து குண பகுதி ஞானாகாரமும் ரஜோகுண பகுதி அபிமான பரணமும் தமோ குண பகுதி விசாகபரணும் அவித்தியா அந்த கணக்கு ஒத்துக்கிறது இல்லைங்க அப்ப என்னாச்சு இது யாராவது ஒத்துக்குவாங்களா சரீரமா அப்பதான் அந்த காரணம் இல்லை அங்க யாரும் கிடையாது இந்திரப்ப உற்பத்தி பிறகு எப்ப போகுது இப்ப அந்யாசத்தை படம் அப்ப இல்ல தூங்குறது சரீரம் இருக்குன்னு அப்ப எடுக்கப்படாத இருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாதம் அது திருஷ்டிவாதம் அதனால ஞாசத்த கிடையாது அந்த அளவுக்கு மனப்பரிமா அடைஞ்சாதான் ஒத்துக்க முடியும் இப்போ ஒத்துக்க போவான் ஒத்துக்காலம் எல்லாமே சரீரம் எப்போ உற்பத்தி அப்ப அந்த காரணம் எப்போ உற்பத்தி இப்போ முக்கிய ஜீவனாகிய ஜீவன் இருக்கானே அவங்க சம்பந்திகள் எப்போ அப்பதான் உற்பத்தி ஆனா உற்பத்தி பிரம்ம ஜாக வந்த பிறகு அவங்களுக்கு இல்லையே நிச்சயம் பண்றாங்க இது இந்த மாதிரி இருந்தா ஒத்துக்குவாங்க நல்லா அவனுக்கு அனுபவம் அடுத்தவனுக்கு அனுபவம் இப்ப வயிற்று இல்லையானு திருப்தி அறியாது அவன் தான் அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும் வயிற்று அனுபவம் அவனுக்கு தான் அந்த சமயத்துல பந்தம் இல்லை நிச்சயம் பண்ண பிறகு இது இன்னும் பிடிப்படப்போ அது வரைக்கும் பிடிபடாது அதனால வற்புறுத்த தேவையில்லை வற்புறுத்த கூடாது விஷயம் சாதனம் சொல்லியிருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதா இது வற்புறுத்துக்கூடாது வற்புறுத்துனா குழப்பம் ஏற்படும் சமகாலத்துக்கு உற்பத்தி ஆகுது சமகாலம் தான் வேற என்ன காலம் இருக்கு எல்லாம் சம காலம் தான் சமகாலத்திலேயே கால கற்பனை தேச கற்பனை நியமங்கள் கற்பனை எல்லாம் உற்பத்தி ஆகுதா இல்லையா அது அகத்தி சாமர்த்திய கற்பனை தான் அப்படிங்க இவ்வளவு தூரம் பரிபாகம் அடையணும்னா அது அபியாத பலம் தான் காணும் அபியாத பலம் செய்ய செய்ய அது வரும் அதனாலதான் சாசனங்கள் கிராம சீட்டதுல அந்த அருந்ததி பிராமணன் செத்து ஒரு வாரம் தான் இங்க வந்து எழுபது வருஷம் பத்மநாஜனா இருக்கான் செத்து போனவன் ஒரு நாள் தான் மண்டபத்திலே போ எது வருஷம் அங்க ஆட்சி பறந்தது அவனுக்கு நான் மீண்டும் எட்டு இவன் லவணன் சொப்பனம் கண்டான் இது சிம்மாசனத்திலேயே மனராட்சியா ஜாதகத்துல பார்த்தாக்க அங்க இருக்கு அவனுக்கு அவன் எழுபத்தி ஐம்பது வருஷம் அனுபவிச்சிருக்காங்க நெருப்புல கொடுத்துறாங்க பத்தி பாச்சல் பத்தி பாச்சல் எதுக்கு சொல்றதுன்னா இது மாதிரி திடீர் இருக்கு ஒத்துக்காச்சு சொல்றது பத்தி பாச்சல் ரெண்டு சீட்டி அங்கீகாரமும் கிரும சீட்டி திடீர் அங்கீகாரம் பண்ணிக்கிறது அங்கேயும் முக்கிய தனிக்குள்ள ஒரு நிமிஷம் வரந்த காலம் அந்த கற்பனை தான் காரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன எதுக்கு கிரமசீட்டிக்கும் திருட சீட்டிக்கும் இணைப்பு கொடுத்தார் அதான் பத்தி வாசலு சொல்றது அப்படி சொல்லி ராமர் சமாளம் பண்ணார் அதனால கடைசியில் ஒண்ணுமே இல்லப்பா இப்படி தான் திருசையும் போய் தான் ரெண்டையும் பத்தி வாய்ன்னு சொல்றது உபச்சாரம் தான் மாத்திரமே இது இல்லைன்னு கடைசியும் முடிக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு வாய்ச்சாலும் கொஞ்சம் வற்புறுத்தார் மத்தியாவது வற்புறுத்தது இல்லை அதோட சரி அப்படிங்கிற கரைச்சி ரெண்டு கலந்த சாஸ்திரம் அது ஆனாலும் அதுல கூட தீவிரம் பண்றது இல்லை காதிக்குதான் போறாரு முடிக்கிறது இல்லை முடிக்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க விட்டாங்க முதல்ல காலத்தை கொஞ்சம் பெருக்கி அப்புறம் சுருக்கு கடைசியில அரை நிமிஷத்துல முடிச்சுட்டாரு காதி கதையில ஆக என்ன அர்த்தம் அந்த அரை நிமிஷத்துல இது ஐம்பது ஆறு வருஷம் அனுபவம் வருமா சொப்பனும் போலதா நமக்கு அளம்தான் பவுன் கண்டதும காலம்தான் சமாளம் பண்ணதுக்காக பத்தி பாத்திரம் சொல்றது அது நடக்குமா அப்படிங்கறது கிரம சீட்டு காட்டி அங்க நடந்த சமயம் இங்க உனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதுன்னா எதுக்கு ரெண்டு சீட்டையும் ஒத்துக்க முடிச்சு காட்டுறது எனக்கு புரியாதுல்ல அப்படி காட்டி அதன் பிறகு அதை மன தெளிவது சரி எந்த சீட்டியா இருந்தா என்ன போய் பொருள் பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச மீத்தி அவ்வளோ தானே அனு முடிக்கிறது நான் அந்த அளவு வரணும் மனசு அப்படி வர்றதுக்காக இதெல்லாம் காட்டிக்கிட்டே போகிறாங்க சாஸ்திரங்களில் அப்படிங்கிறது எப்போ உலகம் தோற்றுறதோ அப்போ உற்பத்தி ஆகுது உலகம் இல்லையா இல்லை இப்படிதான் என்ன கஷ்டமா போச்சுன்னா அப்புறம் மனசு முன்ன இருக்குதுன்னு ஏன் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் அவசியம் என்ன அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும் இப்போ அப்படி இல்லை இப்போ இருக்குது நாம் இங்கே இருந்த முன்னாடி வீடு வார்த்தையில் இருக்கத்தான் அப்படி என்ன இருக்கு இப்போ ஒத்துக்கிறது வற்புறுத்தலும் வற்புறுத்தல் அவர் கூட காட்டிட்டு போறாரு அவர் இல்லையா அதனால பொதுவா என்ன பிரம்ம ஞானம் முக்கியம் பிரம்மன் சத்தியம் பிரம்மஞ்சம் மித்தை அது எப்படி போனா என்ன அதாவது அது திடீசி வாதமா வச்சுக்கிட்டாலும் சரி கிரமசீட்டு வச்சுக்கோன்ட்டா சரி இந்த முடி வாங்கன்னு சொல்றது அவ்வளோதான் எது என்ன வச்சுக்கோ பிரம்ம சத்தியம்னு ஒத்துக்கோ அவ்வளவுதான் அப்புறம் மித்தியம்னு ஒத்துக்கோ அது மித்தியில எந்த வாதமான வச்சுக்கோ என்ன கெட்டு வச்சுக்கோ எது வச்சுக்கோ ஆமா எது வச்சுக்கோ அப்படிங்கறதுதான் முடிவை ஒழிய இதுதான் கட்டாயம் கிடையாது திடீர்சி வந்தா உயர்வு கிரமசீட்டு உயர்வுன்னு வாதம் தேவையில்லை ரெண்டு வாதங்களும் பிரம்மத்தை சவரம் பண்றது தான் அதாவது மாயை சாவனம் பண்றது இல்லை மாயை மித்திய பதார்த்தம் நிச்சயம் பண்றேன் பரிணாம யோகத்துடைய பிரணாம யோகத்தினுடைய பொருளை நான் வந்து சாவரம் பண்ணணும்னு தேவை இல்லை அது ஒதுக்க வேண்டியதுதான் பிரம்மத்தை தான் சாவரம் பண்ணும் அத்தை பிரம்ம யோகே ஆத்மா தான் நான் தான் அது எங்கேயும் இல்லை நான்கேன் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும் அப்படிப்பட்ட விஷயம் வரதுன்னா அது காலப்போக்கில வரும் மொழியே ஒரு திருநாளில் வந்துருல்ல உங்களுக்கு மட்டும் ரெண்டையும் காட்டிக்கு போறாருங்க கடுமையா அவருக்கு முடிச்சிடாரு பிரம்ம சத்தியம் பிரபஞ்சி முடிச்சிடாரு எதையும் வரப்புறது இல்லைங்க அப்படிங்கறேன் அப்படிங்குற எப்படி இதுதான் முடிவு என்ன வேதாந்தத்தில் பிரமஞ்சத்தியம் பிரபஞ்சமித்தை அந்த நிலைக்கு வாங்க அந்த அளவுக்கு வர்றதுக்கு பரிபாகம் இட்லி சாப்பிட்டா கோதுமை இட்டு சாப்பிட்ட வயிர் நிறையும் இல்லை பதிப்பயு நிறைய பசி பச்சு வயிறு நிறைஞ்சு போச்சா அப்புறம் மேல போதும் போது சொல்றாங்களே இல்லையா அடின்னுக்கும் சாப்பிடப்பா வேணாம் போதும்பா போதும் போதும்பா போதும்பா ரொம்ப பண்ணாதேப்பா சொல்றங்க இல்ல சிம்ம கட்சி சண்டை அப்போ வேணாம் ரெண்டுக்கே கட்டிக்கிறான் அப்ப நெறஞ்சு போச்சு சிம்ம கட்சிங்களா வேணாம் அப்படின்னா வேணும்னு அர்த்தம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அப்படி வேணும்னு அர்த்தம் சிம்ம கட்சி வரணும் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வரும் வரும்போதுதான் எல்லா வாரம் கடந்தாச்சு பிரமாணாதீதன் அப்போது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரங்கள்ல கெடிசானது வற்புறுத்துறது இல்லை கொண்டு போறாங்க அந்நாசத்தை இல்லை ஞான சத்தை தான் உள்ளு அத்வைதவாதத்தில் சித்தாந்த பட்சம் இந்த பட்சத்தில் இரண்டு சத்தை தான் உள்ளு மூன்று இல்லை அனான்ம பதார்த்தங்கள் முழுவதும் செப்பனம் போல ராஜபாசியம் மூன்றாவதான விவகார சத்தை இல்லை இல்ல எந்த பட்சத்தில் சகல அனான்ம பதார்த்தங்களும் சாட்சி பாசியமாம் பிரமாதா பிரமாணங்களுக்கு விடயமாக யாதொன்றும் இல்லை அந்த கடமே இல்லாரு பிரமாதா எங்கே பிரமாணமே அந்த காரணம் இந்திரியம் கடாதிகள் ஆகிய சகல திருப்படிகளும் அவனமும் சொப்பனம் போல ஏகாவது அப்ப உண்டாக அவைகளுக்கு இந்த பகுதியில முடிந்த நிலை என்னன்னா திடுத்துட்டு வாப்பனம் போல அதிர்ஷ்டம் தான் ஆனாலும் அபியாசி பிடிபடாது ஞானிகள் மட்டும் அனுபவம் அது ஏன் ஞானிகளுக்கு அனுபவம்னா இப்போ சொன்ன சொப்பனம் போலன்னு துணிவு ஞானி ஆகணும் துணிவு நிச்சயமும் அர்த்தம் உறுதி நிச்சயம் பண்ணிக்கிறது சொப்பனம் போல நிச்சயம் பண்ணுவது ஞானிக்கு தான் உரியது நம்ம அபியாசிகள் அதனால் நமக்கு அந்த நிச்சயம் வரதில்லை நிச்சயம் வந்துடுச்சு அவர் ரெண்டு சத்து தான் மூணு சத்து அங்கேயா பரம சக்தி பிரிபக்தி ரெண்டே தகுதி தான் இல்லை மூணாவது ஒரே பிராதிபா சக்தி தான் இப்போ ஜாகரகத்தைக்கே வியாபார சக்தி அங்கீகாரம் பண்ணிக்கிறோம் அப்புறம் அங்கீகாரம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற நிச்சயம் வந்துடும் போ அதான் சொப்பனம் போடுவது துணிந்தவன் தான் ஞானி ஆவான் மற்றம் ஞானி அது நிச்சயம் வரணும் அது நிச்சயம் வர்றதுக்கு விசாரம் பண்ணி அபியாசம் பண்ணி விசாரம் பண்ணால் மட்டும் பயிற்சி வேணும் மனதுக்கு சரியா போகும் அது வரைக்கும் மூணு சத்தியை அங்கேயும் பண்ணிக்க வேண்டியதுதான் அதாவது இதுல சுருக்கமா சொல்றது என்னன்னா வியாபார சத்தையில ஏற்கனவே உண்டு பதார்த்தங்கள் பிறகு நாம் அதை பார்த்து அதனுடைய ஞானத்தை கிரகிச்சுக்கிறோம் அர்த்தம் அந்த ஞானம் உண்ட பிறகு பதார்த்து இப்ப தான் உற்பத்தி ஆகுது சொப்பன சமகாலம் எங்க சரீரமும் உற்பத்தி கூட அப்பதான் அந்த கண்ணெல்லாம் அப்பதான் சொப்பனத்தில் எப்போ உற்பத்தி ஆகுது அதுபோல இங்கும் அப்பதான் உற்பத்தி சரி எப்போ ஞானம் உண்டாகோ அப்பதான் விஷயங்கள் உண்டாகின்றன சரி ஞானம் இல்லை இப்ப சமாளி போயிட்டாங்கன்னு ஒன்றுமே இல்லதான் சுழித்தி போனாலும் இல்லாதான் ஜாகர அப்போ எல்லா பதிலும் உற்பத்தி ஆகுது உறுப்பு நஷ்டமும் அடையுது பக்தர்கள் சிஷியர்கள் உலகம் எல்லாம் அப்பதான் இதுவரைக்கும் அதுவரை அவ்வளவுதான் அப்படிங்குற நிச்சயம் அப்போ வரும் இப்போ வருமா அதே போய் அப்போ வரும் சொல்லப்படுது அது வரைக்கும் அது அபியாச படத்தை பண்ண முடியாது அது நிச்சயம் பண்ண முடியாது பிடிப்படாது மன சம்மதிக்காது பகந்த பண்ண முடியாது தானாக வரும் அது கால போட்டில் வந்துடும் அபியாச பலத்தினாலே நிச்சயம் வாசிட்டத்தில் அந்த சொல்லப்பட்ட அங்கேயும் முடிஞ்ச சொல்ல மாட்டேங்கிறார் அந்த காரிகதையில சன நேரம் ஒரு ஆறு நிமிஷம் முக்கிய அதுக்குள்ள அரை நிமிஷத்தில் ஐம்பதாம் அனுபவத்தை காட்டாரு என்ன முடிஞ்சாரு திடீர்னு முடிக்கல பாருங்க ஏன் முடியலன்னு சொன்னால் அது ரெண்டும் கலந்தது அது கிரமசெட்டி தீட்சி கலந்தது கிரமசெட்டி மூலமாக தீட்சி சாதத்தை சாதம் வந்தார் அதனால் ஒரே தீட்சி சேதம் அல்ல தீட்சி சேதம் அல்லது முழுமையில அல்ல பத்தி பாத்திரம் சொல்லலன்னு புரியாது கிரம்ப சீட்டி பண்ண முடியாது சமநாயம் பண்ணமுங்கிறதுக்காக பத்தி பாதி ரெண்டும் சமாளம் சொல்கிறது வாசமாக கிடையாது இது அந்த அளவுக்கு வா சொல்லப்படுறவில் அதுவும் சொல்கிறதில்லை ஒரு தான் இது செட்டி இதுவர சொல்வர் வேறாச்சுவல்வர் முடிச்சுருவாங்க அவ்வளோதான் அந்த அபியாச காலத்தில் அதுதான் அதனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நமக்கு காட்டுறதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அது முடியாதுங்கிறதுக்காக சாஸ்திரங்களில் மறைச்சு வச்சிருக்காங்க இந்த பேராவில சொல்றதெல்லாம் அதுதான் இங்க தோன்றும் என்ன நோக்கி ஐம்பத்தி ரெண்டு இங்க வந்து பிரமாணம் பிரமாண ஜன்னி ஞானம் எல்லாம் கிடையாது உற்பத்தி ஆச்சு அப்ப பிரமாண ஜன்னி அப்படிங்கிறது சப்பலை சமானமாக முத்தையாம் என்பது வரப்படும் அப்படி ஞானம் வந்தவர் எப்படி இருக்குன்னு சொன்னா இவ்வாற்றால் பிரபஞ்சதாரே ஒவ்வொரு போதும் நாசமாவதில்லை இந்த பிரபஞ்சம் இருக்கு இது நாசம் அடைகிறது இல்லை பின் நாசம் அடைந்தது சத்தியமா அப்படின்னு சொன்னால் பரணாமா யோகத்தை எழுது அதனால மித்தை தான் ஒரு காலம் தோற்று ஒரு காலத்தில் நாசமடையும் அவர் மீண்டும் தோற்றும் பிரளையத்தில் ஒழுங்கும் சீட்டில் ஒழுங்கியும் சங்கோஷ விகாசம் சூரிய இறுதல் இது ஒருபோதும் நாசம் அடைவதில்லை அப்படி சொன்னதுனால பரணாமா யோகத்தை இது சத்தியமாக கொள்ள முடியாது மித்தியாக தான் கொள்ள முடியும் ஆனால் ஆத்மா இப்படி எனக்கு பரணாம அடைவதில்லை ஒரே மாதிரி இருக்கு எப்போதும் ரட்சிச்சானது நித்தியம் பூணமாக இருக்கு அதனால அதுதான் சத்திய வசூல் அதுவும் அண்மையை தான் அதனால் அந்தமில்லை அதுக்கு இனி சர்க்கோதிகாசமாக அந்தம் உண்டு தோற்றம் உண்டு அதனால இது சத்தியமென்னு சொல்றதில்லை ஆனாலும் பிரபஞ்ச தாரே தார ஒழுக்கு பிரபஞ்சமானது தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கு அதனால வாற்ற அவர் பாட்டு வரும் ஜனராஜன் பாருடும் அவர் வாழ்வோம் போய்கும் பேராமாரும் டங்கம் இறங்கவில்லை இல்லை கண்ணாடும் அவையே வாழ்க்கை நிலை என்ன கவலை ராஜாக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க அது நுண்மணி ஓக்கமங்க போயிட்டாங்க பிரம்மக்கள் போயிட்டார் சீட்டு கர்த்தாக்கள் என்னடும் பிரமர அண்டங்கள் இரண்டே இல்லை இல்லை அப்புறம் நின் வாழ்க்கை நிலை என்ன கண்ணாலும் அவை எங்கே இந்த வாழ்க்கைகளை எண்ணி கவலை நெஞ்சமே வாழ்க்கை என்ன இருக்கு அதனாலதான் காளி தேவிக்கு மண்ட கருத்து அதுதான் காளி தேவிக்கு மண்டதேவி போட்டிருக்கோம் அத்தனை பிரம்மக்கள் சிவபெருமா போயிட்டாரான் என்ன சார் சம்மார கருத்த அழிஞ்சிருக்காராம் பிரம்மதேவருமானது சம்மார கருத்தா இருக்கான் கால தேவல காளி தேவன் அப்புறம் சிவன பாட்டு பேச்சிருக்க மாதிரி படம் போடுறாங்க அதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவதுன்னா இறைவன் ஒரு முறை பிரம்மதேவன் சங்கல் பண்றானா பிரம்மதேவன் காரணப்பருவத்தினுடைய சங்கல்பந்தான் தூளமாக தூள சிட்டுக்கு பிரம்மதேவன் காரணப்பருவம் தான் ஒரு குடுக்குறவங்க சங்கல் பண்ணது யாரு ஜீவன் தானே குடுக்குறதுக்கு கையா இருந்தாலும் சங்கல் பண்ணது யாரு அப்படி போல கை போல சீட்டி பண்றது பிரம்ம்தான் பிரம்மாதான் ஆனால் சங்கல் பண்ண யாரு சொல்ல காரணம் அதனால ஒரு முறை அந்த சீட்டி பண்றாங்க சங்கல்பண்டது கால நிர்ணயம் கிடையாது தோ சங்கல்பம் சிறிது காலம் அது அது அவிசாரதி பல காலம் சொல்றது விஷார திருத்திக்கு நூறு வருஷம் வந்தது கிடையாது ஆச்சு ஒரு சனமும் ஏற்பட்டதுன்னு ஆச்சரியப்பட்ட மாதிரி உண்டவ இது பூரா ஒரு சனமாசனம் தான் இருக்கு சுடித்த அவச வெளியே வந்தால் இருக்குல்ல அதுக்குன்னா விரிஞ்சு போச்சா அப்படி காரணம் என்னன்னா காலாதிதன் ஆத்மாவும் காலம் கிடையாது காலத்துக்கு அப்பாப்பட்டதுல காலம் கற்பிதம் அந்த காலம் வரும் போகும் அப்போது உச்சாரிஷ்டிக்கு சனமாத்திரம் தெரியும் அண்டங்களா தெரியும் எட்டு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு எந்திரி பன்னெண்டு மணி நேரம் அதே நோயாளி எப்படி இருக்கு ஒரு நிமிஷம் தெரியும் ஏன் மனதையம் அமைதி இல்ல அமைதி இல்லாதனால அப்படி மனம் ஒடிங்கி போச்சா காலமெல்லாம் போயிடுச்சு ஆக எத்தனையும் ஆத்மா அதீத்தமா இருக்கிறதுனால காலத்தியாசத்துக்கு கடந்தது காலாதியத்தான் சொல்லப்படும் ஞானம் வந்த பிறகு அவர்களுக்கு இந்த திருஷ்டி திட்டம் வந்தால் உடன்பாடு அவருக்கு என்ன தெரியுது உலகம் அப்பதான் உற்பத்தி ஆச்சு அதான் போச்சு வந்தது அப்படின்னு என்னம்தான் அவனுடைய இந்த சம்ஸ்காரம் இது பிராரதம் இதெல்லாம் உடன்பாடு இல்லை அவங்களுக்கு பிராரதம் உடன்பாடு சொல்லப்பட்டது அவருக்கு ஞானிக்கே இப்போ பிராரதமும் இப்படி அந்த மகிமை அப்பதான் தெரியும் இந்த ஞானத்தின் மகிமை அப்பதான் தெரியும் தாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதனால அது வரைக்கும் அப்படி பண்ணணும் ஒரு கதை வந்திருக்கு ஞாபகம் இருக்க அக்கரகதன் கதைன்னு கதை தான் அந்த கதையில சொப்பனத்தில் நடந்ததாகவே கொண்டு போறார் கதையை அதாவது அக்கரகதன் அப்படின்னா அக்கரகதன் அக்கரம்னா அக்கரகத கதன் செயல் செய்யாத அர்த்தம் கித்தம் செய்யாதவன் கதை பொறுமையான் கர்மம் செய்யாத அர்த்தம் யார் ஆத்ம கர்மம் செய்யாது அப்படிங்கறது அர்த்தம் அக்கறைக்குதான் அக்கறைக்குதான் அப்படின்னு பேரு அவன் அவன் படு தூங்கினானா தூங்கும்போது உடனே அவனுக்கு கர்மங்கள் பிறந்தானான் பிறந்து குட்டி பணம் செய்யறான் புள்ளிவாசி காலத்தினால புண்ணியத்துக்கா இருப்போம் சொர்க்கத்துக்கு போகிறானா சொர்க்கத்துக்கு போனால் அப்புறம் பார்த்துக்க நகைக்கு போகிறானா மீண்டும் பறக்கிறானா மீண்டும் போகிறானா இப்படி சில கால அப்புறம் பார்த்தான் இது என்ன பெருத்த நிலையாக இருக்கு விசாரம் பண்ணி திருவிழவனாக செய்யணும் மூச்சு மூச்சத்தை உண்டாச்சான் குருவெளி செய்யணும் மண்ணு பண்ணணும் பண்ண பிறகு ஞானம் வந்துச்சான் பல காலம் பண்ணி அபியாசம் பண்ணதுனால ஞானம் வந்தாச்சு அத்தனையும் நிச்சயம் பதார்த்தங்கள் இல்லை அப்படின்னு குரு சொன்னாராம் அம்மா பதார்த்தம் இல்லைன்னு சொல்றீங்களே இப்ப நீங்க இருக்கீங்க எந்த உலகம் இருக்கான செய்யுது எப்படி போச்சு இல்லைன்னு சொல்றீங்களே என்ன இது வந்து தோற்றமாத்த இருக்கு வாஸ்தமா இல்லை அப்படின்னாரு தோற்றமாத்த இருக்கு சரி வாஸ்தமா இல்லையானு எப்ப தெரியும் சமாயில தெரியும் செமாயில ஒன்னும் கிடையாது சரி சமாதில இருந்து ஒண்ணும் கிடையாது இப்ப சமாதிலிருந்து வெளியில இருந்தவங்க தெரியுதுன்னு கேட்டானா வித்யாபுதில இல்ல வித்யாபுத அனவ் எப்படி அப்படின்னு சொன்னா நான் அக்கறதன் அக்கறன் ஜனமா என்ன அதாவது நான் எதுவாரு சம்மந்தப்படாதவன் கினியேற்றவன் பிரம்மஸ்வரவன் அர்த்தம் பிரம்மன் ஜிடமா என்ன அக்கறதான் அக்கறதான் ஜடமா என்ன ஜாக்கம் வந்துட்டானா சப்பன முடிஞ்சு போச்சு சொப்பன படிச்ச பிறகு என்ன குரு காணும் ஒண்ணும் போச்சு இல்ல இப்ப மீண்டும் கூப்பிட்டாலும் சப்பளம் பாராட்டு வருமா போயிடுச்சு போன பிறகு அப்பதான் தெரியுது ஆஹா குரு இல்ல சித்தன் இல்ல ஒண்ணும் காணும் நான் மட்டும்தான் இருக்கேன் போ எல்லாம் போயிட்டாங்களே அப்படி என்ன வந்ததுதான் அது போல இந்த சொன காலம் வரைக்கும் தோற்றம் உண்டு ஜ அதேப்தான் பொருமா அது போல விஜயமுத்தீவன் முத்தியில எப்படி சொன்னா ஜோட சொன்னு நினைக்கிறான் இல்ல இந்த மாதிரி காட்சிகள் நடந்தேன் அது வாசனை உண்டு அது மாதிரி பதார்த்தங்கள் தோற்ற சிந்தனை உண்டு வாசமா கிடையாது சிந்தனை மட்டும் உண்டு அப்படின்ட்டு அந்த கதையில கொண்டு போய் முடிக்கிறார் விசார சாகரத்துல நாலாந்தரங்க அப்படின்னு கதை அது போல ஞானம் அடைந்த பிறகு இதெல்லாம் ஒரு அல்பமா தோற்றம் அதுதான் இந்த